அகண்டமண்டம் வைச்சம் திதம் யேனி ஜனசா சுருன்மீழிதீர गुरु गुरु देवो श्री गुरवे स्थावरं जंगमं நமஸ் ஜங்கமம் வந்துக்கிச்சி दर्शितं தின சோட மேஷி கமா விமே மாதமே மேவச்ச சாா் டமே யிரவிடம் மேவே ஓ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மகோ நமோ குருபிய ओम ओम ோபிரவரானோம்மைவாஹமஸ் ஓணயமேவ் பசியேஷாங்கயு ஸ்வதி நந்திரோஷி நூஷா விஷவே நோ அரிஷ்டே ஸ்வோஸ்போ சாந்தி ஷாந்தி सुप्रताने பிராந்த சுரிக்வாப்போகாஸ் புனரபிஷோ காமஜன் பீவ்வா சர்வான் விஷேஷாஸ்வீதி மதுரும் மாயையோன்ன யோ விஷ் ஆமாஜ விஷயோ பன்ஸ்வமதின சூஷ்மா சர்வேதான் புனர்ப்பாத்மயன் ஆமசோ நூலீய அஜமியோம் பாபாத் அகத்த ஜாபே கம்சியம் விவித விஷயமே கஷா டய விஹந்திருமையோஸ் பிரா வைஷாத்தரம் ग्राह दुर्लभं ூத்தமையாக்கமவிரத ஜனிராோரே குாராமர்லம் பூத்தே யூஜியம் பரமருமர்னோஸ் எஞ்ஞாலோ பிரதிஹமஸ்வந்தமோக்க மஜோோோன்மஜச்சுபனோ தன்வீசனே எதாத்தனவினையாப்மோ தௌ பாவனவினுதாவைநேகிரிமம் த ஏழாவது மந்திர நாந்திரோயிரம் ந் நா அதமவாரலம் அச்சி அவியம் ஏயசம் பிரச்சோோப அத்யன் ச ஆத்மா சிய உபனிஷத் நாலாவது பாதத்தினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறது முதல் பாதம் ஜாகிரதவஸ்தூல பிரபஞ்சம் ஜரி சேக் வைஸ்வர அந்த பிரசதிமுகவி தைஜசி பாது அதே மாதிரி எத்தோ நாமியே திருமுகன்திருத்த பாத்திருக்கோம் அதெல்லாம் நாமோச்சம ஏகூத பிரஜானகன ஆனந்தமய ஆனந்த புக்கு சேதோமுக திருத்தீய பாதா அப்புறம் பார்த்தோம் ஏஷ சர்வேஸ்வர பிராஜ்ய சொல்ற போது காரண பிரபஞ்ச ஐக்கியத்தை சொல்லி அவ்வியாக்கிருத்த ஆத்மா ஈஸ்வரனை பற்றி சொல்லி அதை பற்றின விளக்கங்கள் எல்லாம் கார்கையிலையும் பார்த்துட்டோம் இப்போ உபனிஷத் துரிய ஆத்மாவை பற்றி உபதேசம் பண்ணுகிறது இந்த துரியங்கிற பதம் குழப்பறது அதனால தான் நிறைய பேர் துரியம்ங்கிறது ஒரு அவஸ்தையாக நினைச்சுக்கிட்டாங்க அதாவது இப்போ நான் சொல்றேன் நகையவே எடுத்துப்போம் ஒரு வடையல் இருக்கு ஒரு கம்மல் இருக்கு செயின் இருக்கு வச்சுப்போம் ஏதோ ஒரு ஆபரணம் வச்சு கூட இப்போ தட்சிணாமூர்த்தியோட ஆபரணம்னு வச்சுக்கிறோம் கிரீட்டம் இருக்கு ஹஸ்தம் இருக்கு பாதம் இருக்கு ஸ்வர்ணத்தினால தட்சிணாமூர்த்திக்கு கிரீட்டம் ஹஸ்தம் பாதம் இருக்கு கொஞ்சம் மூணு தனி ஆபரணம் சுவாமிக்கு பண்றோம் கிரீட்டம் ஹஸ்தம் பாதம் நாலு ஹஸ்தம் இருக்கு அதெல்லாம் நம்ம சேத்த சௌரியத்துக்காக சொல்றேன் விஸ்வ தைதீச பிராஜனுக்கா கிரீட்டம் ஹஸ்தம் பாதம் இப்ப என்ன சொல்றேன்னா இப்ப இதுல மூணு இருக்கு மூணு இருக்கு கிரீட்டம் இருக்கு ஹஸ்தம் இருக்கு பாதம் இருக்கு மூணு இருக்கு ஒண்ணு இருக்கு என்னது தங்கம் நாலாவது இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற புரிய சொல்றேன் நாலாவது இதுக்குள்ள ஒண்ணு இருக்குப்பா நாலாவது என்னது கிரீட்டம் தானே தெரிகிறது ஹஸ்தந்தானே தெரியறது பாதம் தானே தெரிகிறது நாலாவது இதுக்குள்ள என்ன இருக்கு கேட்டா அதுதான் எதுனால அந்த கிரீட்டம் ஆகிருக்கோ எதுனால அந்த ஹஸ்தம் ஆகியிருக்கோ எதனால அந்த பாதம் ஆகியிருக்கோ அதுதான் நாலாவது ஸ்வர்ணம் அப்படிங்க இப்ப எங்க இருந்தது இந்த நாலாவது இந்த மூணுக்குள்ளதான் இருந்தது காட்டப்பட்டவனுக்குரியன் அம் வச்சிருக்கிற போது இவனுக்கு விஸ்வன்னு பேரு ஸ்தூல சரீர அபிமானத்துல வச்சிருக்கிற போது விஸ்வன்னு பேரு பிரபஞ்சத்தில் அபிமானம் வச்சிருக்கிற போது இந்த துரியனுக்குத்தான் விராட்னு ஒரு ஸ்பெஷல் நேம் இந்த துரிய தைஜசன் இரண்டகர்பன் போட்டு சூக்ம சரீரத்தில் இவனுக்கு தைஜசன்னும் சூக்ம பிரபஞ்சத்தில் இவனுக்கு இந்த துரியனுக்குத்தான் இரண்ட கர்ப்பன் பேரு இந்த துரியனுக்குத்தான் காரண சரீரத்தில் பிராக்யன்னும் காரணப் பிரபஞ்சத்தில இவனுக்குத்தான் அவ்யாக்கிருத்த ஆத்மா அல்லது ஈஸ்வரன் என்றும் பெயர் ஆக நம்ம முதல்ல கிரீடத்தை பார்த்தியா ஹஸ்தத்தை பார்த்தியா பாதத்தை பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றோம் தங்கத்தை பார்க்கிறேன் தங்கத்துலதான் உனையும் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி விஸ்வனை பார்த்தியா தைஜசனை பார்த்தியா பிராக்யனை பார்த்தியா இதுல துரியனை தெரியல திருஷ்டாந்த வச்சிருந்து திருஷ்டாந்தம் தெரிஞ்சது தெரியாதது விஸ்வதைஜச பிராஜனும் வந்து நமக்கு அனுபவத்துல தெரியற விஷயம் ஆனா துரியன் வந்து என்னன்னா தெரிஞ்சும் தெரியாமல் அதான் விஷயம் தெரிஞ்சும் தெரியாமல் அதான் ஆச்சரிய நம்ம அதுவாக இருந்தும் நாம் அதை கவனிக்கிறதே இல்லை நாம எதுவாக இருக்கோமோ அது இல்லைன்னா எதுவும் இல்லையோ அத நாம கவனிக்கவே நான்கிறத சரியாவே பாக்கிறது இல்லை இந்த நான்கிறத சரியா கவனிக்க வேண்டாமோ இந்த நான்ல போட்டு தயான் சாமி போட்டு நசுக்கிவிட்டான் பாம்பர் நசுக்கோ நசுக்கு நசுக்கி விட்டான் இந்த நசுக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கே நேரம் சரியா போயிடுறது இந்த நான் இந்த நான்கிற போது நல்லா ஞாபகம் அகம் தைஜசா அகம் பிராஜ்யா அகம் அகம்ங்கறதே துரியந்தான் அகங்கிறது துரிய விஸ்வ துரிய தைரிய பிரதம பாதா துரிய திருத்தீய பாதக திருத்தீய பாத ஆகையினால துரியம் ஒரு அவஸ்தா விசேஷம் இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை ஏன்னா இப்படி சொன்னா தான் புரியும் கடவுள் இல்லைன்னு சொன்னா புரியுது ஒரு தரம் ஏதோ ஒரு அவஸ்தைக்கு போகும் போல இருக்கேன்னு அவஸ்தாத்ரய விசாரம் பண்ற போது அவஸ்தாத்ரயங்கள்லயும் அது இருக்கு மூன்று அவஸ்தைகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கு மூன்று அவஸ்தைகளுக்கும் ஆதாரமாக இருக்கு அதிஷ்டானமாக இருக்கு சரியா கவனிக்காதனால பிரச்சனை அவஸ்த மூணு அவஸ்தையிலையும் எது மாறாம இருக்கோ அதை கவனிக்க வேண்டாமோ இப்ப வந்து நான் பணக்காரன் ஜாகிரத அவஸ்தில ஏழை இல்லாட்டி ஜாகிரத அவஸ்தையில ஏழை அட்லீஸ்ட்லயாவது பணக்காரன் ஆனா பணக்காரன் உண்மையா ஏழை உண்மையா பணக்காரனாக இருக்கிறது உண்மையா ஜாகிரத அவஸ்தில ஏழையாக இருக்கிறது உண்மையா சுசுக்தி அவஸ்தையில இந்த காம்ப்ளக்ஸே இல்லாம இருக்கிறது உண்மையா ஜாகிரத அவஸ்தையில நான் படிச்சவன் படிக்காதவன் வச்சுப்போம் அவஸையில நான் படித்தவன் அவஸ்தில இந்த காம்ளக்ஸ் படிக்காத போட்டு ஜாகிரத அவஸ்தான் சூத்ரன் அவஸ்தையில நான் பிராமணன் சுசுக்தி அவஸ்தையில எடுத்து எப்படி வேணாலும் எதை வேணாலும் என்னெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அதை மாற்றி போட்டு பாரு ஏன்னா நமக்கு அப்படி என்ன இருக்கும் ஐயோ நான் சூதரனா பிறந்துட்டேன்னு நான் பிராமணனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான்னு ஒருத்தம் வச்சு அப்படி நினைக்கிறதுனால சொப்னத்துலவன் பிராமணன் ஆயிடுறான் அப்புறம் முடிஞ்சு பார்த்தா சூதரனா உதாரணத்துக்காக சொல்றேன் நீ எப்படி வேணாலும் எந்த காம்ப்ளக்ஸ் வேணாலும் போட்டு பாரு கடைசியில தூக்கத்துல பகவான் என்ன பண்றான்னா காம்ப்ளெக்ஸே இல்லாம கொஞ்சம் அபிமான ராஹித்யத்தை புரிய வைக்கிற ஒரு உத்தமமான அனுபவம் சுசுப்தி சர்வ அபிமான ராஹித்யம் எல்லா அபிமானங்களும் போயிடுறது அதை நாம என்ன பண்ணணும் ஜாகிரத அவஸ்தையில புத்தி பூர்வமா பண்ண அங்க அபிமானம் இல்லாம இருக்கு அங்க அபிமானம் அபிமானம் போயிடுது அபிமானம் லயமா இருக்கு அதனால தான் முடிச்ச உடனே அபிமானத்தோடு தான் எந்திரிக்கணும் ஞானம் இல்லாம அஜானத்தோட தூங்கினோமான அபிமானம் ஒடுங்கிட்டுதான் இருக்கும் ஆனா ஜாக்கிரத அவஸ்தையில அடைஞ்சிட்டோமான ஜாகிரத அவஸ்தம் படிச்சு படிச்சு படிச்சு இந்த அபிமானத்தை அபிமானம் இருக்குமோ லயமா இருக்குமோ இருக்காது எழுந்தவுடனையும் ஏதோ இதை வந்து நடத்தணும் இந்த பிரயோஜனம் கர்மம் ஷங்கராஜார் சர்வாவஸ்தா அம்பாடிபூர்லித இருக்கு சர்வாவஸ்தா விவர் நாமா இருக்க ஒரு அவஸ்தையும் கிடையாது வேற யாரும் இல்லை நம்ம சொரூபத்தை தான் இப்படி ஈஸ்வரனா நம்ம பாவனை பண்ணி உட்காந்துரும் நம்ம சொரூபத்தை நமக்கு வந்து நான் நிறைவானவன் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட நிறைவானதான் நான் வச்சிருந்து பூஜை பண்றேன் அப்புறம் கடைசியில என்ன தெரியுது கடவுள் தான் நிறைவான பொருள் அப்ப நிறைவான அவரையே நான் நினைக்கிறேன் அப்புறம் கடைசியில எனக்கு புரியவான அவர் நான் தான் உண்மை உண்மை நிறைவான அவர் நான் தான் நான் நிறைவானவர் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைவான ஒருவரை நான் பூஜை பெற்ற அதுதான் உண்மை நிறைவு தான் உண்மை குறைவு பொய் முழு பொய் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது விஷயம் புரிகிற வரைக்கும் முழு சொல்ல முடியாது விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு முழு சொல்லலாம் அதனால அது பொய் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு என்ன நம்ம விவகாரத்தை வைத்துண்டே பேச வேண்டியிருக்கு விவகாரத்தை ஏன்னா எவ்வளவு பேசினாலும் விவகாரத்துக்கு பலம் கொடுத்துட்டே இருக்கோம் நாம அவ்வகாரத்துக்கு பலம் கொடுக்க வேண்டாமோ என்னத்தை பேசினாலும் சரி விவகாரத்தோட அந்த இந்த உறுதி இருக்கே அது போக மாட்டேங்கிறது வியாபகாரிக சத்தியத்தோட பலம் போகிறது இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் எவ்வளோ சாஸ்திரம் படித்ததுக்கு அப்புறம் கேள்வி போது அந்த வியாபாரிக சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே தான் கேள்வி கேட்குறோம் தூக்கி போட வேண்டாம் அந்த வியாபாரத்துக்கு முடியல நம்மளால் சாஸ்திரம் சொல்லி இருக்கு விஷயத்தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆமாமா அப்படின்னு சொல்லி நிறுத்திட அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனாலும் நல்லா ஒத்துக்கிறேன் நல்லாவே ஒத்துக்கிறேன் ஆனாலும் அப்படிங்குற ஆனாலும் என்ன ஆனாலும்னா விவகாரம் உண்மைன்னு அர்த்தத்திலே பேசுறேன் பொய்ப்பொருளை விட முடியல அவ்வளவு பலமா இருக்குது அதுதான் நான் அந்த உதாரணம் சொல்லிட்டேன் இல்லையா கர்ணன் அவன் என்ன இருந்தாலும் குந்திதான் எங்க அம்மா ஒத்துக்கிறேன் புரிஞ்சு போயிடுத்து ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு இத்தனை வருஷமா எனக்கு காப்பாத்தி எனக்கு சாப்பாடுலாம் போட்டு என்னை வந்து இப்படி எல்லாம் வளர்த்தி எனக்கு எல்லா வகையான சௌகரியம் பண்ணி கொடுத்து பழகிட்டாங்க என்னால் விட முடியுமா பழண்டாப்பா இப்படியே எது உண்மையான எனக்கு தெரியாம இருந்தது தெரியாம இருந்தது கேட்கணும் என் இதயம் ஒடுங்கவில்லை அகந்தைதான் எள்ளளவு மாறவில்லை அபிமானம் என் சித்தமிசை குடிகொண்டது ஜத்தும் அப்படித்துக்கு பிறகும் கூட இந்த உலகம் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்லி வைக்கிறார் தாய்மாரி சத்தியம் புரியாமையா பேசுற ஜெகம் பொய்யன தம்பட்டம் அடியேன்னு பாடினவர் அப்படியே பாடியிருக்கார் இருக்கட்டும் இப்போ உபனிஷத் வந்து இந்த துரியனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அறிமுகப்படுத்தணும் அவஸ்தான் எண்ணத்தை மறந்துருவோம் டுமா இஸ்இக்குவல் டு அகம் ஆக இந்த துரிய பதத்தையே நினச்சின்னு விடாது துரியம் இவ து துரியம் கிரீட்டம் பாதம் ஹஸ்தம் மூணு நாலு என்னது தங்கம் நாலாவது இதுல இருக்கு என்ன திருஷ்டாந்த வச்சுன்னு சொல்லும் நான்காவதாக இதில் ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருள்தான் இந்த மூன்று பொருள்களுக்கும் காரணம் இந்த மூன்று நாம ரூபங்களுக்கும் காரணம் நான்காவதாக இருக்கும் அப்பொருளே அப்படின்னு சொன்ன உடனே ஆமா புரிஞ்சு மேடம் நாலு வேணுமா மூணு வேணுமா நாலாவது மூணாவது அத்வைத்தம்னு பேசிட்டு இருக்கும் துரியமாவது துரியமாகு இந்த மந்திரத்தில் என்ன அத்வைத்தம்னு சொல்லிட்டு சதுர்த்தம் வன்யன் இந்த மந்திரம் தான் விசேஷம் அத்வைத்தம் சதுர்த்தம் அப்படின்னா துரியம்னா இங்க வந்து புதுசா என்ன ஆச்சு கேம்ப்ல இருந்து என்ன குழப்பம் அதிகமாச்சு இங்க இருந்து ஆத்துல குழப்பத்தோட போனேன்னா இன்னும் புது குழப்பத்தை வேற சேர்த்துன்னு வந்திருக்கேன் அப்படியா இப்ப பாருங்க இந்த மந்திரத்தில் பாருங்க ரொம்ப அழகா சங்கராச்சர் பாய்ன்னு சொல்ற சா ஆத்மாயா அந்த ஆத்மா நன்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அந்த ஆத்மாவே நன்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அயம் ஆத்மா கிராம அயம் ஆத்மா கிம் பிரம்ம ஞாபகம் இருக்கணும் சர்வம் அந்த மந்திரம் உள்ள ஒடிண்டே இருக்கணும் அதுதான் மகா ஸ்ருதி என்ன மூர்த்தி ஜபம் பண்ற மாதிரி ஸ்ருதி இல்லது தக்ஷணாமூர்த்தி மந்திர ஜபம் பண்ற போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் ஒருத்தர் நடுப்புற இருக்கார் ஒருத்தர் முடிக்கிறார் ஒரே மாதிரி சொல்ல வரலையே சர்வம் பிரம்ம அயமாத்மா பிரம்ம இவைத்தும் பிரமே இந்த ஆத்மா பிரம்மே இந்த ஆத்மா நான்கு பாதங்களை உடையது மறந்து இந்த ஆத்மா நான்கு பாதங்களை உடையது மூணு பாதத்தை பார்த்தாச்சு மூணு பாதத்தை வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் பார்த்து புரிஞ்சுனுட்டோம் அப்புறம் என்ன முக்கியம் என்னன்னா அனாத்மா ரெண்டா பிரிஞ்சிருக்கு அனாத்மா வெஷ்டியாகவும் சமஷ்டியாவும் ஆத்மா சமஷ்டியாகவும் பிரிஞ்சிருக்க அனாத்மா சஷஷ்டி சமஷ்டியாக பிரிஞ்சிருக்க அனாத்மா தான் எஸ்டி சமஷ்டியா பிரிஞ்சிருக்கு அனாத்மா வந்து என்ன பண்ணிருக்குன்னா எல்லாம் தண்ணியே பிரிச்சு கொடுத்து துரியோதனை கூட்டம் மாதிரி துண்டு துண்டா உடச்சு போட்டாலே காந்தாரு எல்லாம் குடத்துக்குள்ள போட்ட உடனே நூறு வந்து வெளியில ஒரே பிண்டன் அந்த பிண்டூறு வந்து சரீரம் ஆயிடுச்சு துரியோதனன் துஷாசனன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கான் இதெல்லாம் நல்ல நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல திருஷ்டாந்தம் அப்ப அந்த அனாத்மா தான் என்ன பண்ணிருக்கு அநாத்மா துவைத்த மாதா இருக்கு அநேகமா இருக்கு அதனால தானே படிக்கிறோம் மாயாசங்கா துரியம் சங்கராச்சாரியர் முதல்ல சொல்லிவிட்டார் மாயா சங்கா துரியம் பிரம்ம எத்தன் மாயாசங்கா அது மாயக்கணக்கு மாயக்கணக்கு மாயாசங்கியா துரிய இந்த சங்கராச்சாரிய ஆத்மாவா தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன யாரு பிரம்ம நான் இப்படி போறோம் சர்வம் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத் என்னும் பிரம்மங்கிறது என்னது பிரம்மன் என்னது பிரம்மன் தான் இந்த ரிவர்ஸ் ரூட் வந்து ஒரு சர்தார்ஜி டெல்லி சும்மா ஜோக்கு இது சம்பந்தம் சர்தார்ஜி டெல்லியில இருந்து அமிர்தர் போனாராம் போற போது மூணு மணி நேரத்துல போயிட்ட வரத்துக்கு நாலஞ்சு நாள் ஆயிடுதான் அவன் அம்மா கேட்டலாம் என்னடா போறதுக்கு மூணு நாள் ஆச்சு வர்றதுக்கு நாலஞ்சு நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுறேன் என்ன இந்திய முன்னாடி போறதுக்கு மூணு நாலு கீர் வச்சிருக்காங்க ஒரே கீர் தான் வச்சிருக்கான் மெதுவ வர்றாசே வந்துருக்க சதுஷ்பாது வந்து இங்க இருந்து போகவே முடியும் அந்த விதத்தோட சீக்கிரம் போக வேண்டாமோ இருக்கட்டும் ஆத்மா கடைசி வாக்கியத்தை பாருங்க கொள்ள விஜ்னேயம் விசேஷ இவ வந்து கீதையிலையும் பகவான் சொல்ற இல்லையா ஞேயம் எத்த பிரபக்ஷாமி சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்ட பதிமூணாம் அத்தியாயத்தில் இருக்கிற அந்த அவிஞ்யம் அப்படின்னா சாந்தி கேச்சுந்திரியுணாபாசம் அசத்தம் பகிரந்தூதானம் பகிரந்த பகிரந்தாம் அவிஜ்யம் பதிமூணாவது அத்தியாயத்துல இருக்குங்கிற தலைப்புல வருது அது நுண்மையாக இருப்பதால் அது அறியப்படாதது ஆரம்பிச்சதுன்னா அறியப்பட வேண்டியது அறியப்பட வேண்டியதுன்னு ஆரம்பிச்சு கிருஷ்ணன் என்ன சொல்றார் அது மிகவும் நுண்மையாக இருப்பதால் அது நன்கு பலராலும் அறிந்து கொள்ளப்படாததாக இருக்கு பதிமூணாம் அத்தியாயம் பதினஞ்சாம் அவிபக்தூ விபக்திதம் இதெல்லாம் கோட் பண்ற அவிபக்தன் அவிபக்த உயிர்களுள் பிரிக்கப்படாமல் இருக்கின்ற அது பிரிக்கப்பட்டது போல காட்சி அடிக்கிறது போல இருக்கு என்ன சொல்ற ச ஆத்மா சிக்னேயாங்கிற சொல்ற அது உபச்சாரம் அறிந்து கொள்ளன்கிற வார்த்தைக்கு ஒரு கருத்து சுகேயா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அறியணும் அறியணும் இருந்ததுனால இந்த வார்த்தை சொல்லப்படுறது அறிஞ்சதுக்கு பிறகு அறிய வேண்டியது பாஷத்தில் ஏற்கனவே இப்படியே இந்த வாசனையிலே பழகிருக்கான் அறியணும் அறியணும் அறியணும்னு அறிஞ்சதுக்கு பிறகு அறியணுமானு கேட்டா அது அறிஞ்சிட்டேன் முண்டகோபுஷத்துல அறிஞ்சுட்டேன் இப்ப பாண்டிகோபுஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு உண்மையை அறிந்து விட்டால் அப்புறம் அறிய வேண்டியதில்லை அறிந்து விட்டால் அறிய வேண்டியதில்லை ஏன் அறிந்து விட்டதால் அதுக்கப்புறமும் சுவாமிட்டும் ஒரு பிராப்ளம் இல்லை மனசுல ஆயிரக்கணக்கான பிராப்ளம் இருக்கும் அது ஒரு நாளும் சரி பண்ண முடியாது சமாச்சாரம் வேற போய் அதுல ஏத்தி விட்டு எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்து ஒரே மாதிரி சத்துவம் இருக்காது ஒரே ரஜஸ இருந்து இருக்காது ஒரே தமசு இருக்காது நமக்கே மூடு சேஞ்ச் ஆகிட்டு தானே இருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இருக்கிற மூடு வேற இப்போ இருக்கிற மூடே இன்னும் நாலு நாள் கழிச்சு எப்படி இருக்கும்போது தெரியாது அதை பற்றி நம்ம ஏன் இது பண்ணிப்பாங்க இல்லை இல்லை ஞானம் இருந்து அதுக்கு மாதிரி மூடு அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லையா நம்ம எதிர்பார்க்கணும் ஞானத்துக்கு தகுந்த மாதிரி மூடு அட்ஜஸ்ட் ஆகணும்னு சொல்லணும் அது வாஸ்தவம் அதில் சில உண்மை இருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க நினைச்சு கூடாது அதனால ஓரளவுக்கு பிரயோஜனம் கிடைக்கும் ஆனால் நமக்கு ஞானமே பலம் அந்த நமக்கு மனோபலம் ஏற்படுறது எல்லாம் உண்டு மனோபலம்னா என்ன பலம் மனோபலம்னா மனசை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற மனோபலம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் மனசை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற மனோபலம் எத்தனை ஜென்மாவில என்ன சம்ஸ்காரமோ யாருக்கு தெரியும் அதனாலதான் வந்து ப்ராப்ளம் அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அமுத்து ஒரு எழுத்த கொஞ்சம் சரி பண்ணி அப்புறம் அமுக்கு ஒரே அமுக்கா அமுக்கு மனசு இப்போ இப்ப நமக்கு தெரியுது இந்த நம்ம உலகத்தில் எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி பீஸ்ஃபுல்லா எல்லாம் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த உலகம் நடக்குமா சொல்லுங்க பா என்னைக்காக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம படித்த ஹிஸ்டரி எல்லாம் படித்து பார்த்தா இப்பெல்லாம் ரொம்ப அமைதி பூங்காவா இருக்கு உலகம் எல்லாம் நம்ம சரித்திரங்களை எல்லாம் படித்து பார்த்தா அவங்க இப்ப கட்டிருக்கிற கோட்டையெல்லாம் பாருங்கள் நாமக்கல் கோட்டை என்ன திண்டுக்கல் கோட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு கோட்டை கட்டினா வாழ்கிறோம் சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ பெரிய கோட்டை கட்டுறதுங்க அந்த இதெல்லாம் கொண்டே காமிக்கிறானேன் ஏதோ ஒரு கோட்டையில போய் பார்த்தேன் அது வந்து அவ எதிரி வந்தானா இந்த வரியா காய்ச்சல் எண்ணெயை ஊத்துவான் அப்படின்னா கொதிக்க கொதிக்க எண்ணெயை ஊத்தி விடுவான் எதிரி வர முடியாது அப்ப அந்த காலத்தில் கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் வாழ்ந்துருக்கான் நம்ம சரித்திரங்களை எல்லாம் பார்த்தோம்னா என்னைக்கு ராகத் தேசங்கள் சண்டைகள் அமெரிக்காவுக்கு மற்ற தேசம் வளரக்கூடாது எண்ணம் திரு திருடமா இருக்குங்கிறாங்க அமெரிக்கா சர்வநாசம் அடையணும்னு சொல்லி சில கண்ட்ரீலாம் பிரார்த்தனை பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்கு இது வந்து ஆகுது அண்ணன் தம்பி பிராப்ளம் ஒரு பக்கம் இது அமைய நாட்டுக்கு நாட்டுக்கு பிரச்சனை தேவலோகத்திலையும் தகராறு அவன் தேவேந்திரனுக்கு எப்போ பார்த்தாலும் நிம்மதியில் எவனாசுரம் வந்துருவானோ பயமா இருக்கு அடிக்கடி வந்து எல்லாத்தையும் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டான்னா என்ன பண்ணுறது அந்த புராணத்தில் நம்ம படிக்கிறோம் தேவாசுராசம் அங்க போனான்னு இப்படித்தான் இருக்கு எங்கேயாவது ஒரு இடமாவது நம்ம புராணத்திலேயோ சரித்திரத்திலேயோ எங்கேயாவது பார்த்துருக்கோமா என் அங்க அமைதியை தழு தழும்பியது நம்ம வேணாம் ஒரு கதையில படிச்சுக்கலாம் கிருஷ்ணனோட துவாரகம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க அப்போ அங்கேயும் அவரும் பிராப்ளம் அவரும் பயந்து போய் தான் உட்கார்ந்துருக்காரு இவருக்கு யாருக்கு ஜெயாசந்தருக்கு ஓடி இருக்காரு இங்கிருந்து மதுரா துவாரகும் என்னதுல எப்போதான் அதே மாதிரி எப்படி உலகத்தை முழுக்க திருத்த முடியாதுங்கிறது பெரிய உண்மையோ அப்படியேதான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்துல அதுக்காக வேண்டிய சௌதரிய சாமி சௌரிய வேணாலும் இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் மனசோட தர்மம் அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உண்மையை புரிஞ்சுண்டு மனசையும் இந்த உலகத்தையும் அதுதானே மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தில் கருத்துன எண்ணங்கள் எண்ணங்கள் இருக்கா இல்லையா எண்ணங்கள் இருக்கு எண்ணங்களுக்கு நான் உயிர் கொடுக்கல எண்ணங்களை நான் மதிக்கல ஆனா இது இந்த இதை எப்ப வரும் கேட்டா எண்ணங்களை மதிச்சு நான் தர்மமா நடந்து ஓரளவுக்கு எண்ணங்களை நான் சரிப்படுத்தின பிறகு கார்க்க நிறைய வரப்போறது இதெல்லாம் மனசோட ப்ராப்ளம் எல்லாம் பேச போற அன்கான்சியெல்லாம் சொல்றோம் இல்லையா என் வாசனை என்னைக்கு சுவாமியும் ஒழியும் எல்லாருமே எனக்கு ஆத்மா நானும் புரிஞ்சு கொடுத்து சச்சிதானந்த புரிஞ்சாச்சு அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல நித்தியசுத்த புத்த விமுக்த பரிபூர்ண சச்சிதானந்தம் பிரம்மைய மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் எல்லாம் நல்லாவே தெரியும் ஆனா இந்த மனசை என்ன பண்ற சுவாமி அப்படின்னா என்னன்னா முதல்ல என்ன இங்கே இருக்கோன்னு நான் சொல்லிட்டு என்ன பண்றேன் அந்த ஆத்தமத்தை தாண்டி அந்த போய்டுவ மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம்னு சொன்னதுக்கு அப்புறம் மனசை பத்தி எனக்கு கவலைப்படுறேன் மனசு புத்தி நான் இல்லேன்னு தெரிஞ்சது புரிஞ்சுங்க ஆனா மனச பத்தி ஓரளவுக்கு கவலைப்பட்டு அதை சரிப்படுத்தணும் பண்ணலாம் எவ்வளவு முடியுமோ லைஃப்ல ரிலேட்டிவா எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஆனா மனசை பத்தி ரொம்ப கவலைப்படுறத நிறுத்தணும் கிருஷ்ணர் சொல்றார் அபிச்சேதி பாப்பேபிய சர்வேபிய பாப கிருத்தமாக சர்வம் ஞானப்ளவே சந்தரிஷி நீ பாபிகள் பெரிய பாபியா இருந்தாலும் இந்த ஞானத்தினால நீ தப்பிச்சுடுவே ஞான தப்பத்தால் அந்த இதை கடந்து விடுவாய் என்ன மைண்ட் பண்ணாதேன்னு அறுத்து வேதாந்தம் படிச்ச பிறகு அவஸ்து வேதாந்தத்தினுடைய முக்கியம் அதனால என்ன சொல்லுவான் இத முதல்ல தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி எல்லாம் பக்குவப்பட்டவனுக்கு தான் இதை சொல்லணும் அவன் சொல்லுவான் சுவாமி நான் எத்தனையோ யாத்திரை பண்ணிட்டேன் எவ்வளவோ தானங்கள் பண்ணிட்டேன் எத்தனையோ பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் மனசு இன்னும் சுத்தமான மாதிரி தெரியலையே சுவாமி அப்படின்னா அவனுக்கு சொல்லணும் அவனுக்கு சொல்லு இவ்வளவெல்லாம் பண்ணிருக்கேன் நான் ஒன்னும் அனாவசியமா டயத்தை வேஸ்ட் பண்ணலை நிறைய படிச்சிருக்கேன் நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கேன் சத்காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படி இருந்தும் என் மனசுல ஏன் இப்படி எல்லாம் துர்வருத்திகள்லாம் வர்றது அப்படின்னு சொன்னா அவனுக்கு சொல்றதா இந்த உபதேசம் இது மாதிரி நல்ல காரியமே பண்ணாதவனுக்கு போய் இந்த உபதேசத்து சொன்னா என்ன ஆகும்னா அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் இந்த தர்மசாஸ்திரம் வேண்டான்னு நம்ம சௌரியமாக சொல்லிடுவோம் அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் இந்த தர்மசாஸ்திரம் கல்ச்சர் கல்ச்சர்ன்னு எனக்கு அனாவசியமாக அடிச்சுக்கிறீங்க வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லிடுவோம் சௌரியமாக போச்சவனுக்கு ஏற்கனவே சுவாவம் அதர்மம் அந்நியாயம் அத்திரம் பண்ணுறது போராட்டத்துக்கு அதெல்லாம் நீ பண்ணினாலும் அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுங்க வேற வேலையே வேண்டாம் முக்கியமான விஷயம் அதான் கிருஷ்ணன் துக்கேஷு அனுதா எல்லாம் நீங்க குணா தீத்த லட்சணம் ஸ்தித பிரஜ லட்சணம் பராபக்த லட்சணத்தை எல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள் தியானத்தோட பிரயோஜனத்தை கிருஷ்ணர் சொல்றதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும் அதுக்காக வேண்டி போட்டு கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் எல்லாரும் சாதனைங்கிற பேர்ல இன்னும் ரொம்ப போட்டு சிரமப்படுத்திக்கிறது ஆன்மீக சாதனை ஆனந்தமா பண்ண வேண்டியது அதுவும் துக்கமா பண்ண அதுலயும் ஒரு ஏக்கத்தோடயே வாழ்ந்தோன்னு வைங்கள என்ன சொல்றது என்னது வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுத்தும் எனக்கு சாந்தி கிடைக்கல நான் சந்தோஷம் இல்லாம இருக்கேன்னு சொன்ன ஞானத்தை சரியா அடையாம ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம நீ திண்டாடுறேன்னு அர்த்தம் அதான் உண்மை ஆன்மீக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான் நேற்றுக்கு நான் பண்ணின வரைக்கும் சாதனை பண்ண வரைக்கும் நான் திருப்தியா இருக்கேன் நாளைக்கு நான் இன்னும் சாதனை பண்றேன் பண்றதை பத்தி எனக்கு கஷ்டம் இல்லை ஆனா இன்னும் என்னைக்குத்தான் அது வருமோ அப்படின்னு நான் ஏன்கல என்னைக்கு வருமோ அன்னைக்கு வரட்டும் அதுக்குதான் இந்த ஒரு கதை சொல்றாங்க வரணும் நாரதர் வந்து இந்த ரெண்டு ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நாரதர் போறவது எங்க போறேன் நாரதரேனு கேட்ட உடனே நான் வைகுண்டத்துக்கு போறேன் பகவான்கிட்ட கேட்டுட்டு வாங்குவோம் எனக்கு எப்ப மோக் கிடைக்கும்னு அப்புறம் வந்து சொன்னாராம் ஒருத்தரை பார்த்து சொன்னாராம் உனக்கு இன்னும் நூறு ஜென்மா இருக்கு நூறு ஜென்மாவா மாசமா போச்சு அப்படின்னு சொல்றேன் யாரு அவருக்கு அவருக்கு என்னன்னா நீ இப்பவே வந்துடமாட்டாரா பகவான் இருக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேத்தியா இங்க இலை இருக்கு பார்த்தியா இலைய எவ்வளவு இருக்கோ அத்தனை வருஷம் அதுக்கப்புறம் என்ன தெரியுது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம் தெரிய பொதுவா அனுபவங்கள்ல பாக்கிற போது நிறைய பேர் என்ன லௌகிக்க வாழ்க்கையில் இருக்கிறவங்க துக்கம் பெருசா இந்த அத்தியாத்மிகுக்கம் அதர்ம வழி என்ன அதாவது அதுவும் போச்சு இதுவும் கிடைக்கலங்கிற ஏக்கமும் இருக்கு அதனால என்ன சென்சிட்டிவ் மோர் ப்ராப்ளம் அதனால ரொம்ப நம்ம இந்த விஷயத்தில் அதாவது நம்மளை பார்த்து ஆன்மீகத்திலே மற்ற வரணும் ஆகிய நம்மளை பார்த்த உடனே வந்து பாவம் இத்தனை வருஷமா இவரே போடாது நம்மளும் போனா அதை விடணும் போனால வேண்டாம் பாருவான் நம்ம ஒரு ஒரு பாத்தியா நான் வந்து இப்ப நீ காலம் வந்து நூத்தி எட்டு ஆதரத்து பண்ணேன் ரொம்ப ஆனந்தமா இருக்கு மத்தியான பேரை கொண்ட போறேன் பரவாயிருஷனே மாறி போயிடும் என்ன சொல்லணும் உலகத்தில் பார்த்தோம் அது ஒரு ஒரு பெரிய அது பெரிய ஒரு ஆசரியமா தான் இருக்கு விஷயம் தெரிஞ்சுட்டா சுலபந்தான் வேண்டுவதே இம்மாநிலத்தை பரவாயில்ல வந்தா வந்துட்டு போறது இருக்கட்டுமே பண்ணிட்டு இருக்கேன் அக்கிரம அநியாயம் பண்ணல ஒருவேளை பகவான் வந்து எனக்கு இன்னும் ஜென்மாவை வச்சிருந்தாலும் வச்சுட்டு போற இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் மீண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உண்மை என்றும் மறவாமை வேண்டும் அதுக்காக வேண்டி லைசன்ஸ் கொடுக்கிறோன்னு அர்த்தம் இல்ல அதான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பேசியிருக்கேன் அப்புறம் கடைசியில் இவர் தான் இப்படி சொன்னார் நான் பண்றேன்னு சொல்ல சொல்லலை சொல்லலப்பா தப்பு பண்ணிட்டு கடைசியில வந்து இவர்தான் பொருட்படுத்த கூடாது அதுக்காக உழு கசடாவே இருக்கிறதா இருக்கு கொஞ்சம் கிடையாது பரிப்யூரிட்டிங்கிறது பிரம்மனுக்கு தான் அது நெவர் இம்பியூர் மைண்ட் நெவர் பியூர் நான் பிரம்மனா நான் யாரு ஒரு நாளும் அபாபயுத்தம் கொஞ்சம் கூட அசுத்தம் கிடையாது வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒரு நாளும் எனக்கு அழுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம் பிரம்மபூதம கல்வம் இப்படியே ஸ்லோகம் ஓடுறது மைண்ட்ல பிரசாந்த மனசம் போயிடுத்து சத்துவம் போயிடுத்து ரஜஸ் போயிடுத்து தமசு போயிடுத்து அதுக்குள்ள மதிப்பு போயிடுத்து பிரகாச பிரவத்தி மோகமேவ நேஷ்டி சம்பிரவத்தானி நிவிறானி காங்காயம் இருபத்தி ரெண்டாவது தன்னுடைய மனதை பொருட்படுத்துவதில்லை மனதின் எந்த நிலைகளையும் உயர்ந்த நிலைகளையும் அவன் மதிப்பதில்லை மனதின் தாழ்ந்த நிலைகளையும் அவன் மதிப்பதில்லை மனதின் இடைப்பட்ட நிலைகளை பற்றியும் அவன் பொருட்படுத்துவதில்லை அதான் அதனுடைய பொருள் மனதின் உயர்ந்த நிலை மனதின் தாழ்ந்த நிலை மனதின் இடைப்பட்ட நிலை எந்த நிலையையும் குணா தீத்தன் ஞானி அகம் என்ற ஞானத்தை உடையவன் பொருட்படுத்துவதில்லை மதிப்பதில்லை வழி சரிய குருக்குரிய கிடைக்கிறையோ அவங்களுக்கு நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டியதான் அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னார் அக்னஸ்ட் விட மாட்டேங்கிறேன் நானும் அஸ்ரத்தான சம்சயாத்மா வினசி இது உண்மைதானா அதான் சொன்னார் இந்த உண்மைய தெரியாதவனு அழிஞ்சு போறான் இந்த சாஸ்திரத்தை நம்பாதவனு அழிஞ்சு போயிடுறான் இதுக்கு வந்து சந்தேகப்படுற அழிஞ்சே போறான் அக்னஷ்டான வினஷதி அக்னியா வினஷதி அஸ்ரத்தானஹா வினஷதி சம்சயாத்மா வினஷ்யும் போட்டுக்க தெரியாத அழிஞ்சு போயிடுறான் அழிஞ்சு போயிடுறான் சந்தேகத்தோடு அவனும் நாசமா போன நான் சொன்ன கிருஷ்ண சொல் அறியாதவனுக்கும் அழிவு ஏற்படுகிறது இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் வாழ்க்கை வீணாகிறது அப்படி அழிஞ்சு போறான்னா பயந்துடாய் புருஷார்த்தம் இல்லை நிம்மதி இல்லாம போறான் அர்ச்சு உண்மை அறியாதவனுக்கும் நிம்மதி இல்லை இந்த கருத்துக்களை ஏற்றுப் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் நிம்மதி இல்லை இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கருதி அதை சந்தேகப்படுபவனும் புருஷார்த்தத்தை அடையிறது கிருஷ்ணர் அவ்வளவு உறுதியா சொல்ற தபஸ் இல்லாதவனுக்கு சொல்லாதே பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறவனுக்கு சொல்லாதே அப்புறம் வந்து என் வார்த்தையில குறை சொல்றவனுக்கு சொல்லாதே முழுசா என்ன ஒத்துக்கிறவனுக்கு சொல்லுக்து வாட்சியம் சத்தியத்துல பேசுவீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது வந்து அதுல கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது வேற விஷயம் ஆனா அந்த ஜெகத் சத்தியத்தை புத்தி இருந்து அதனால என்ன பண்றாரு ஒரே நிஷேதமயம் ஆத்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுல விஸ்தாரம் தைஜச நிஷேத தைஜசம் என்ன அந்த என்ன அந்த பிரஜ்தாங்க முகித்த புக்கு அதேதம் பண்ற இந்த தங்கம் ஹஸ்தம் இல்லை அப்படி சொன்ன இந்த தங்கம் ஹஸ்தம் இல்லை உதாரணத்துல அப்ப தாஷ்டாந்தத்தில் என்ன சொல்றோம் மீது தைதசன் கற்பிக்கப்பட்ட தங்கத்தின் மீது ஹஸ்தம் என்ற சொல் ஹஸ்தம் என்கிற ரூபம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நீங்க இனிமே உங்களுக்கு இந்த கஷ்டமே கிடையாது அப்படியே நீங்க போட்டுக்கலாம் ஆனா இது பொறுமையா சிந்திக்கணும் பொறுமையா சிந்திச்சா தான் ஏற்படும் பொறுமையா சிந்திக்கணும் அவ்வளவுதான தங்கம் கிரீட்டம் இல்லை தங்கம் கிரீட்டம் என்கின்ற இப்படி சொல்லி சொல்லி சொல்லி அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் துரியன் தைஜசன் துரியனுக்குரிய அனுபத்தை உடைய இந்திரியங்கள் இல்லை துரியனுக்கு மனம் இல்லை ஒன்னொன்னா சொல்லணும் உட்காந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்லா யோசிக்கணும் நாகம் உபநிஷத்துல துரியன் துரியங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன் ஏன்னா இந்த இப்படி பேர் வைக்கிறது உண்டு சன்னியாச பாஷ்யம் கிட பாஷ்யம் இப்படி நிறைய பாஷ்யத்துக்கு அப்படி எல்லாம் பேர் வைப்போம் அது மாதிரி பேர் வைக்கணும்னா இந்த மாண்டிகோர்ஷன் இருக்கேன் இந்த இந்த மந்திரங்களுக்கான இதோட அவதாரிக்க இதுக்கு வியாக்கியானம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ரஜு சர்ப்ப பாஷ்யம் கயிறு பாம்பு உதாரணத்தை வச்சுக்கிண்டே அத்தனையும் பேசுற நான் அதிகமா சொல்லலை அந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டே பேசுறேன் கயிறு பாம்பு இல்லை அப்படின் சொல்ற மா தங்கம் ஆரணம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி பிரஜம் போச்சு ஜாக்கிரத அவஸ்தையும் பேரு அப்புறம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் கவுட பாதர் ரொம்ப அழகாக அஹம் நஸ்வஹா அஹம் நிராட் அஹம் ந தைஜசா அகம் நிரண்யர்ப்பது உபயத பிரஜம் இந்த ரெண்டும் கேட்டான் அதாவது இப்ப தூங்குறதுக்கு முன்னால தூங்கிட்டோமா ஜாகிரத வசதியில இருக்கோமா தூங்குறதுக்கு முன்னாலு கிளாஸ் இருக்கும் என்ன விழிப்புலையும் இல்லை உறக்கத்திலையும் இல்லை கனவுலையும் இல்லை அது ரெண்டும் கெட்டானா இருக்கான் உபயோக பிரஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உறங்குவதற்கு முன்பு இருக்கின்ற நிலை உறங்குவதற்கு முன்பு உறக்கத்துக்கும் இடைப்பட்ட நிலை அப்புறம் அதுக்கு ஜாக்கிரத அவசையில் இருக்கானா எந்த அவசையில் இருக்கான்னு தெரியுது தெரியாது அந்த பிளாங்க் லுக்கு போயிருதான் அதுவும் கிடையாதுங்கிற அதுவும் கிடையாது அதே மாதிரி தூக்கத்திலிருந்து ஜாகிரத அவஸ்தைக்கு வரும்போது அப்பிஷ் பிரஜ் பிராக்யும் பிராக்யன்னு சொல்ல முடியாது பிராக்யன் என்றும் சொல்ல முடியாது விஸ்வன் என்றும் சொல்ல முடியாது அது அங்கே உபயோத பிரஜ்யம் பொதுவாகவே போட்டு முதல்ல அப்படித்தானே தூங்குறத்துக்கு முன்னாலே நம்ம பிராக்யனா விஸ்வனா அப்படின்னு பாட்டா விஸ்வனும் இல்ல பிராஜ்யனும் அந்த சப்தத்தையும் அப்புறம் முழிக்கிற போதும் பிராஜ்யனா விஸ்வம் சொல்லணும்னா தூங்குற போது தூங்க ஆரம்பிக்கிற போது விஸ்வனா பிராஜ்யனா முழிக்கிற போது பிராக்யனா விஸ்வனா அப்படி கேட்கணும் பிராஜ்யனா விஸ்வனான்னு கேட்டா கிடையாது உபயத்னா உபயதிரைக்காது அப்புறம் நனம் ஏஷ சர்வேஸ்வர்த்தரியாமி ஏஷ யோனி சர்வசியூதான அப்படின்னா என்ன இந்த ஞானம் வரும்போது இதை சொல்லிக் கொடுக்கும் போதே ஜானம் வந்துப்பா இது தெரிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது அவஸ்தை எல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் கிளியரா சொல்ற சமகாலமேவ ஆத்மனி அனர்த்த பிரபஞ்ச நிவத்தி லட்சண பலம் பரிசமாப்தம் இந்த கோர்ப்பூர் புத்தகத்துல முப்பத்தி ஆறாம் பக்கத்துல இருக்குது அதாவது படிக்கவேங்கிற இத படிக்க படிக்க குரு சொல்லி சொல்லிக் கொடுக்க பிரமாண சமகாலமேவ ஆத்மனி அனர்த்த பிரபஞ்ச நிவத்தி இந்த அனர்த்த பிரபஞ்சம் வேற்றுமை பிரபஞ்சம் அனர்த்த பிரபஞ்ச நிவர்த்தி லட்சண பலம் பரிசமாப்தம் இது துரிய அதிகமே பிரமாணாந்தரம் சாதனாந்தரம் வா நமக்கியம் ரொம்ப அப்படியே கொட்டை எழுத்து பெருசா போடணும் இதன் காரணத்தினால் துரியத்தை தெரிந்து கொள்வதற்கு வேறு பிரமாணம் தேவையில் வேறு சாதனம் தேவையில்லைங்கிற இதெல்லாம் பலமான வார்த்தைகள் வாக்கியம் மிருக்கியம் நான் திரக்ஞம் நகிஷ்பிரம் நோபயத பிரஜம் ந பிரம் இந்த பிரஜான சொல்லிடுறேன் அந்த பிரஜானி அவஸ்தா பிரதிஷேத ரூபத்வா அங்க எல்லாம் இருக்கு பிரஜானம் நான் சொன்னேன் பிரஜான முதல்ல சொன்ன அர்த்தம் மறந்து போயிட்டா ஒன்னும் பண்ண முடியாது இருட்டு ரூம்ல எல்லா பொருளும் இருக்கு ஆனா பிரிச்சு தெரிஞ்சிக்க முடியாது அதே மாதிரி ஆழ்ந்த உறக்கத்துல எல்லா ஞானமும் இருக்கு ஆனா அங்க பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாது ஆகவே அதுக்கு பேரு பிரஜானம் ஆனா ஒரு வார்த்தை போடப்பட நை பற்றிய விளக்கங்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் பத்ரங்கருணே நுயாமே மாஷத்தா ஸிரைரங்கை வாசி வசேமே தஞ்சாயுந்திரோஸ் நூஷா விஷவே நிஷ்டோஸ் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவரேயிணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவழி அருள்வார்த்தைஎன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகாஸ் ஜகன்மாத்தாரிக்கீ சமீக்கீ